तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயா வய நாம் கமகூம் போக நம் லோகால மீத்திருதின இந்த சரீரம் அல்லது இருப்பிடம் நேரம் அதான் காலம் அப்புறம் சாஸ்திரம் ஆத்மா இதெல்லாம் நித்தியம்னு நினைக்கிறாயா இது நித்யம் அதாவது முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார் ஜீவர்கள் உயிர்கள் பல என்று கருதுகிறாயா இந்த வந்து நித்தியமா வாழ்க்கையில் வாழ்க்கையில் விஷயங்கள் அதாவது புலனின்பொருள்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நிலச்சிருக்க போகிறது ஹௌத்பத்திக்கின்னு சொன்னால் இதெல்லாம் லாஜிக்கலி கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவார்கள் மாறின் அது பிரவாக ரூபமான நித்தியங்கிறது இந்த நித்தியத்தில் ஆங்கிலத்தில் எட்டானல்னு சொல்கிறோம் எப்பவும் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் எப்பவும் இருக்குங்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது எப்பவும் இருக்குது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அது உலகம் பூமி எப்போது இருக்குன்னா தண்ணி எப்போது இருக்குதுன்னா என்ன அர்த்தம் போயின்ண்டே இருக்குது நமக்கு பொதுவாக நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமி இருக்குது நம்ம நமக்கு அப்புறமும் இந்த பூமி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த நித்தியம் இருக்குது ஆக இதனுடைய நித்தியத்துவத்தையே நம்ம யோசித்து பார்க்கணும் நிலைங்கிறது எந்த அர்த்தத்தில் கரெக்டு திடீர்னு இந்த பூமியிலேருந்தே எரிமலை வெடிக்கலாம் பூமியே இல்லாமல் போகலாம் வெடித்து செதறி ஆனால் நமக்கு என்ன தோன்றுறது ஒரு காலங்காலமாக இது இருக்குது இந்த பூமி அப்படிங்கிறதுனால தோன்றுகிறது ஆக இதில் இருக்கக்கூடிய புலநின்பொருள்கள் அந்த புலநின்பொருள்கள்லாம் நிலை கொண்டிருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் வந்து நித்தியந்தான் ஹௌற்பத்திக்கின்னு சொன்னால் லாஜிக்கலி யுக்தி பூர்வமாக இருக்குது யதா அதே மாதிரி தீஹி மன்னியசேவா கர்மகர்த்திருணாம் சுகதுக்கையோகோ போக்திருணாம் ஏஷாம் ஏஷாம்கிறது முதல்ல இருந்தே பார்க்குறோம் திரும்பவும் ஸ்லோகத்தை பார்க்குறோம் ஏஷாம் ஜீவானாம் கர்மகர்த்திருணாம் ஜீவானாம் சுகதுக்கையோகோ போக்திருணாம் ஜீவானாம் எப்பேற்பட்ட ஜீவர்கள் கர்மங்களையெல்லாம் செய்யக்கூடிய இந்த ஜீவர்கள் அந்த கர்ம பலன்களாகிய சுகதுக்கத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த ஜீவர்கள் இவர்களெல்லாம் பலவா அல்லது எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்களா அதான் ஜீவர்கள் பலவாறானவர்களா நித்தியமாக இருப்பவர்களா அது மாத்திரம் இல்லை அந்த ஜீவானாம் லோக கால ஆகமாத்மனாம் நித்தியத்துவம் அப்படி போட்டிருக்க தனியாக தனியாக பிரிக்கணும் அத்தாங்கிறதுல கவனமாக பிரிக்கணும் நித்தியத்துவம் மன்னியசே சர்வபாவானாம் சம்ஸ்தா யதா ஹியோத்பத்திக்கு மன்னியசே அப்படி நினைக்கிறியா அப்படி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் இதெல்லாம் வேற வேறன்னு நினைக்கிறையா இதெல்லாம் பிரவாக நித்தியம்னு நினைக்கிறியா வாழ்க்கைங்கிறது உண்மைன்னு தான் நினைக்கிறியா அதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் நியாயமானதான் அனுபவிக்கக்கூடிய நித்தியமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறியா அப்புறம் இந்த புத்தி தீஹி தத்தது ஆகிருதி பேதேன ஜாயத்தை பித்தியத்தை ச இது மன்னியசேவா இப்படியே கேட்டுருக்க யசாக்ய உற்பத்திக்குங்கிறது எப்படி ஜலம் வந்து பிரவாக நித்தியமாக இருக்கோ அப்படி இந்த உலகத்தில் வந்து தாத்தா பாட்டி வரிசையாக நம்ம அனுபவிச்சுருக்குறோம் அப்படிங்கிறது அப்படி தோன்றுகிறதா உனக்கு அப்படின்னு கேட்குறார் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறார் இந்த புத்தி வந்து அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி வடிவத்தை எடுத்துக்கொண்டு தோன்றி மறைகிறதுன்னு நினைக்கிறையா இப்படிலாம் நினைக்கிறியான்னு கேட்குறார் அப்படி வந்து புத்தவர் மூலமாக நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் பலவிதமான தத்துவ சிந்தனைகளை பற்றி கேள்வி கேட்குறார் கிருஷ்ணர் இதெல்லாம் சிந்திக்கும்படி பண்ணுறார் இதுதான் மனநம் ஆ கர்மகாண்டம் அதனால் அனுபவிக்கக்கூடிய சுக விஷயங்கள் அப்புறம் புத்தி வந்து தோன்றி மறைகிறதா அப்படின்னு நினைக்கிறியா அதாவதுக்கு பேர் க்ஷணிக விஜானம்னு சொல்கிறது இந்த புத்தியானது க்ஷணிக்க விஜானம் வே சித்தாந்தம் வேறு ஆனால் தீஹின புத்தியானது ஜாயத்தே பித்தியத்தே சோன்றுகிறது ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கிற போது அறிவு தோன்றுகிறது மாறுகிறது மரத்தை பற்றி அறிவு வேறு புத்தகத்தை பற்றிய அறிவு வேறு ஆக அறியப்படும் பொருளின் தன்மைக்கு ஏற்ப அறிவானது மாறுகிறது என்று அப்படிங்கிறது கேள்வி இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதை திரும்ப திரும்ப நன்றாக சிந்திச்சு புரிஞ்சுக்கோங்கோ கர்மக்தூம் சுகது போஷா ஜீவா அது லோக காலாத்மனா திருதிபேதேனி ஜாத்தி பித்தியத்தை இதி யா அவுற்பத்திக்கு ததா மன்னியசேவா அப்படின்னு கேட்கணும் செயல்களை புரிகின்ற இன்பத் துன்பங்களின் பலன்களை எல்லாம் அனுபவிக்கின்ற இந்த ஜீவர்கள் வேறு வேறா இந்த உலகம் அல்லது உடல் காலம் சாஸ்திரம் இவைகளெல்லாம் நிலையானதா உலகப் பொருள்கள் அனைத்தும் நிலையாக இருக்கின்றனவா அறிவிலே வேற்றுமைகள் இருக்கின்றனவா அறிவு தோன்றுகிறதா அறிவு தோன்றி அதில் வேற்றுமைகள் காணப்படுகிறதா எப்படி ஜலம் பிரவாகம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நித்தியமோ அப்படி இந்த உலக வாழ்க்கை பிரவாக நித்தியம் என்று நினைக்கிறாயா அப்படின்னு அப்படி மொட்டையா நிற்கிறது அப்படி நினைக்கிறியான இத்தனை ஆஃப் தாட்ஸ் இருக்கு இப்படிலாம் நிறைய நீ கேட்டிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு சரி இல்லைங்கிறத நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது விஷயம் அைஷாம் கமகம் போக நாத்தியம் லோக்கே திருதினீருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்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 எட்டு நான்கு நான்கு ஐந்து என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்